தலைப்பு பாவ கணக்கு அவமானால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது செய்த குற்றத்தை செய்யவில்லை என்று ஒருபொழுதும் சாதிக்காதீர்கள் ஏனென்றால் ஒரு நாள் செய்யாத குற்றத்திற்கு தண்டிக்கப்படுவீர்கள் படித்ததில் பிடித்தது நட்டினையின் கவிதைச் சாரலுக்காக புத்துர்ஜி ரேவதி கணேசன்